तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேதாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமையுருத்தேஷா बुद्धिं மதிமோபிஷிதிம் சே வவூத்த தத்தகுரு பிராமணன் எது மகாராஜாகிட்ட எப்படி இவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறீர்கள்னு கேட்டதுக்காக எனக்கு குருமார்கள் நிறைய இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு குருமார்களை சொன்னார் இப்போ கடைசியாக சொன்னது இந்த குலவி உதாரணம் பிரமரகீட்ட நியாயம் ஏவம் இவ்வாறு ஏதேபியா குருபியா இவ்வாறு இந்த குருமார்களிடமிருந்து இந்த இடத்துல குரு சப்தத்துக்கு திருஷ்டாந்தங்கள் ஏற்கனவே இவருக்கு குருமுக்கமாக ஞானம் கிடச்சிருக்கு அந்த ஞான விஷயத்தில் அந்தந்த எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இருக்கார் ஏன்னா கிருஷ்ணர் முதல்ல இந்த இந்த கதையை உத்தவருக்கு சொல்கிறார் இந்த தத்தாத்திரேய எது மகாராஜாவோட சம்பாதத்தை உத்தவருக்கு சொல்லின்னு அப்படி இந்த அவதூத குருவுக்கும் எது மகாராஜா இந்த சம்பாதத்தை உத்தவர்கிட்ட சொல்கிற போது நம்ம குரு வந்து சொல்லி கொடுப்பார் நம்ம தான் பல விஷயங்களை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கணுங்கிற அர்த்தத்தில் சொன்னார் கிருஷ்ணர் ஒன்று ஒன்றையும் பார்த்தா இந்த ஞானத்தோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த ஒரு மனோபாவத்தை உருவாக்கிக்கணும் அதைத்தான் இங்கே சொல்கிறார் ஏதேபியா குருப்பியா ஏவம் ஏவம்ங்கிறது இவ்வாறு முடிச்சுட்டார் இதுக்கப்புறம் கொஞ்சம் சொல்ல போகிறார் இந்த குருமார்களிடமிருந்து இந்த திருஷ்டாந்தங்களிலிருந்து விஷயங்கள் வந்து ஏஷா மே சிக்ஷிதா மதிஹி ஏஷா மதிஹி மே சிக்ஷிதா இந்த ஞானத்தை நான் அடைந்தேன் இந்த குருமார்களிடமிருந்து நான் இந்த ஞானத்தை அடைந்தேன் அப்படின்னா ஏற்கனவே இந்த ஞானம் இருந்ததுனால இந்த திருஷ்டாந்தங்களை வச்சுட்டு என் ஞானத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக்கின்றேன் உறுதிப்படுத்தின்றேன் பலப்படுத்திக்கொண்டேன் அப்படின்னு அர்த்தம் சுவாத்மோப சிக்ஷிதாம் புத்தி ஸ்ருணுமே பதத்த பிரபோ இதை முடிச்சுட்டார் முடிச்சுட்டு சொல்றார் ஹே பிரபோ ஹே பிரபோன்னு ராஜாவை பார்த்து சொல்றார் வதத்தஹா மே ஸ்ருணு சொல்ற என்னுடைய வார்த்தைகளை கேளு என்னது நான் சுவாத்மோபசிக்ஷிதா ஏன் உடம்புல இருந்தே நான் என்ன படிச்சேனோ அதையும் சொல்றேன் கேளுங்கிறது இதனால இருபத்தி நாலு குரு சொன்னார் தன் உடம்பே எனக்கு குருங்கிற என் உடம்பே எனக்கு டீச்சர் இதை வச்சுட்டே நிறைய விஷயத்தை நான் படிச்சுட்ருக்கேன் அப்படி சொல்கிற சுவாத்ம உபசிக்ஷிதாம் புத்திம் சுவாத்ம உபசிக்ஷிதாம்னா என் அர்த்தம் என்னுடைய சரீரத்துக்கிட்ட இருந்தே நான் படிச்சுட்ட ஞானத்தை சொல்லுகிற என்னிடம் இருந்து நீ கேட்பாயாக ஹே பிரபு நீ கேட்பாயாக அப்படின்னு அடுத்த விஷயத்துக்கு இன்ட்ரட்ஷன் கொடுக்குறார் இப்போ இருபத்தி நாலு குருமார்களை சொல்லிவிட்டார் அந்த இருபத்தி நாலு குருமார்கள்னால் யார் ஒரு தரம் பார்த்துடுவோம் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஏழாவது அத்தியாயத்தில் ஏகாதச்கந்தம் ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அங்கேருந்து தான் ஆரம்பித்தது அவர் சொன்னார் பிராமண உபாச்சா சந்திமே குரவோராஜன் பகவோ புத்தி உபாஷ்ருதாக எல்லாம் புத்தி உபாசிருத்தாகனு சொன்னார் என்னுடைய புத்தியை சார்ந்த குருமார்கள் அப்படின்னு அங்கே தெளிவாக சொன்னார் ஏதோ புத்தி முபாதாய முக்தோட்டாமீக தான் ஸ்ருணு அப்படின்னர் எதெது கிட்டிருந்து எந்தெந்த விஷயத்தை நான் படித்தேனோ அதெல்லாம் நான் சொல்கிறேன்னார் அந்த பாருங்கள் அந்த ஸ்லோகத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் பிருத்திவி வாயுர் ஆகாஷம் ஆப்போக்னிஷ் சந்திரமா ரவி கபோதோஜகர சிந்து பதங்கோ மதுகுருத் கஜஹா மதுஹா ஹரிணோ மீன்பிங்கலா குரரோர் பக குமாரி சரகிரு சர்ப ஊர்ணாபிபேஷ் ஏதே குரவோராஜன் சதுர்விஷதிராஷ் சிக்ஷா விர்த்திபிரேதா அன்பசிக்ஷம் இஹாத்மனா இதான் அந்த முப்பத்திரெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து முப்பத்தஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் உள்ள விஷயத்தை திரும்பவும் நம்ம சிந்திக்கிறோம் பித்திவீன பூமி ஒன்று வாயு ரெண்டு ஆகாஷம் மூணு ஆப்பகா ஜலம் அக்னிகி நெருப்பு சந்திரமா சந்திரன் ரவி சூரியன் கபோதா புறா அஜகரஹா மலப்பாம்பு சிந்துகு கடல் பத்தாச்சு பதங்கஹா விட்டில் பூச்சி மது கிருத்து மது கிருத்துன்னா தேனை உண்டு பண்ணுற தேனி அப்புறம் வந்து கஜகா யானை அப்புறம் மதுஹா அதாவது தேனை எடுக்கிறவன் தேனை எடுக்கிறவன் ஹரிணகா ஹரிணஹான்னா மான் மீனகா மீன் பிங்களா இந்த பிங்களாங்கிற அந்த விலைமகள் குரரகா குரர பட்சின்னு ஒரு பக்ஷி அற்பகா அதாவது குழந்த குமாரி அந்த வளையல் கதை இருக்கே அந்த இது குமாரி திருமணத்துக்காக தயாராக இருக்கிற பெண் அப்புறம் இது பத்து பத்து இருபதாச்சு ஷரகிருத்து ஷரகிருத்துன்னா அம்பு ஏயிறவன் அப்புறம் வந்து சர்பகா பாம்பு ஊர்ணாபிகை சிறந்திப்பூச்சி சுபேஷ கிருத்து குழவிப்பூச்சி இப்போது இந்த இருபத்தி நாலு குருமார்களை பற்றி நீங்கள் தான் இனிமேல் யாரெல்லாம் இதை படிச்சிருக்களோ இதெல்லாம் வரிசையாக தனியாக பிரித்து நீங்கள் பார்த்துக்கோங்க நான் திரும்ப ஒன்று ஒன்றையும் சொல்லலை ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று ஒன்று கற்றுன்ருக்கேங்கிறார் ஒரு அதெல்லாம் என்னெல்லாம் கற்றுண்டாருங்கிறது நீங்கள் ஹோம் ஒர்க்காகவே பண்ணிக்கோங்க நான் இந்தளவில் இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் ஏவம் குருபியே தேஷா மே சிக்ஷிதா மதிஹி சுவாத்மோபிக்ஷிதாம்புத்தி ஸ்ருணுமே வதத்திரபோ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மன்மார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்